ओम् प्रपन्न पारिजाताय पाणये कृष्णाय िजाताय तोत्रेत्र यथा दीपो कृष्णा गीतामतुहे नम यीपोवातस्थ ने चित्तस्य योगि नो भगवान श्री कृष्णर ध्यान ध्यानस्वत பதினெட்டு பத்தொம்பது ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுகிறார் தியான விஷயத்தையும் உபதேசம் பண்ணுகிறார் தியானத்துக்கு விஷயம் என்னென்னு கேட்டால் ஆத்மஸ்வரூபந்தான் ஏற்கனவே ஆத்மாவுடைய லக்ஷணங்கள்லாம் ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து அஞ்சாவது அத்தியாயம் வரைக்கும் பலமுறை உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஆத்மாவோடய லக்ஷணங்களெல்லாம் ஆழமாக மனசில் நினச்சி பார்த்துட்டே இருக்கணும் நினச்சுட்டே இருக்கிறது தான் இங்கே வந்து தியானத்துக்கு விஷயமாக சொல்கிறார் தியானம்ங்கிறது எந்த விஷயத்தையும் தியானம் பண்ணலாம் ஏதாவது ஒரு விரக்ஷத்தை கூட தியானம் பண்ணலாம் சூரியனை தியானம் பண்ணலாம் இது மாதிரி நதியை தியானம் பண்ணலாம் மலைகளை தியானம் பண்ணலாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ உபாசனை விஷயங்களை தியானம் பண்ணலாம் ஆனால் தியானம் பண்ணுறதுங்கிறது மனசினுடைய ஒரு குணம் அந்த குணம் மனசுக்கு இருக்குது அதை நம்ம உபயோகப்படுத்தணும் அதை நம்ம பிரயத்தனம் பண்ணி உபயோகப்படுத்துகிறது போது அதை நாம ஒரு தியானக் கிரியையா அதை சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து தியானத்தினுடைய ஸ்வரூபத்தை ஒரு அழகான உதாரணத்து மூலமாக சொல்கிற யா நிவாத்தா தீபா ந இங்கத்தே யதான்னா எப்படி நிவாத்தா தீபா வாத்தஸ்தகான்னு சொன்னால் காற்று இருக்கிற இடம் நிவாதான்னு சொன்னால் காற்று இல்லாத இடம் காற்று அதிகமாக அடிக்காத ஒரு இடத்துல விளக்க வச்சோம்னா ந இங்கத்தே அது கொஞ்சம் கூட அசையாது அது மாதிரி ஆத்மனா யோகம் யுஞ்சதா எத சித்தசோகின சா உபமா ஸ்மிருதா அதாவது அந்த மெய்ப்பொருளை ஆத்மனா யோகம் தன்னுடைய தியானம்னு சொல்லலாம் அந்த மெய்ப்பொருள் அந்த பரமார்த்த சத்தியம் ஆத்மாவினுடைய நித்தியத்துவம் சத்தியத்துவம் இதெல்லாம் சொன்னோமே அதனுடைய ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற மனசை கட்டுப்படுத்தின தியான அந்த எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு சா உபமா அந்த உபமானம் அந்த எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு எப்படி காற்றில்லாத இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற தீபமானது அசையாமல் எரிகிறதோ அது மாதிரி பரமாத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஆத்மாவே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை ஸ்ரவண மரணத்தினால பெற்ற ஒருவன் அது ஆழமாக மனசுக்குள்ளே தியானம் பண்ணுறான் அப்படி அது தொடர்ந்து நடக்கிற அந்த தியானமானது இந்த காற்றில்லாத இடத்துல வைக்கப்பட்ட தீபத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி அசையாமல் எரிஞ்சுட்டுருக்கோ ஒருமுகப்பட்டுருக்கோ அது மாதிரி இவனுடைய தியானம் நடந்து கொண்டிருக்கு நம்ம ஒரு ஸ்லோகம் படித்தோம் ரெண்டாவது அத்தியாயத்தில் இந்திரியானாம் ஹி சரதாம் என் மனஹா அணுவிதீயத்தே ததசிய ஹரதி பிரஜாம் அதாவது இந்திரியங்கள் பின்னாலேயே மனசு போச்சுன்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ் பின்னாடியே மைண்டு போச்சுன்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் என்ன பண்ணுறது இந்திரியங்களெல்லாம் இந்திரிய விஷயங்கள் பின்னாலே போகிறது இந்திரியங்கள் பின்னால மனசு போச்சுன்னு சொன்னால் மனசில் இருக்கிற நம்ம படித்த படிப்பு ஞானமெல்லாம் அலக்கழிக்கப்படும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் காற்றால் அலைக்கழிக்கப்படுற படகு மாதிரின்னு சொல்லியிருக்கார் வாயுர் நாவம் இவாம் பசி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கார் அதை இங்கே கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம் எப்படி காற்று இருக்கிற இடத்துல தீபம் சரியா எரியாதோ அசையுமோ அணைஞ்சு கூட போயிடுமோ அது மாதிரி வைராக்கியத்தோட தியானம் பண்ணணும் இந்த காற்று இல்லாத இடங்கிறது இங்கே எதை குறிக்கிறதுன்னு கேட்டால் வைராகியத்தை குறிக்கிறது இப்போ ஒரு விளக்கு இருக்குது விளக்குக்கு ஒரு கண்ணாடி கூடு வச்சு விட்றோம் அந்த விளக்கு காத்தெல்லாம் போய் அசைக்காமல் இருக்கணுங்கிறதுக்கு ஆனால் கொஞ்சம் காற்று வேணும் இந்த உடம்பை காப்பாற்றிக்கிற மாதிரி கொஞ்சம் காற்று வாணும் காற்று முழுக்க இல்லைன்னாலும் விளக்கு அணைஞ்சு போயிடும் காற்று அதிகமானாலும் விளக்கு அணைஞ்சு போயிடும் அதுக்கு கூட ஒரு ஸ்லோகம் சொல்கிறது உண்டு வனானி தகதோ வன்னி சகாபவதி மாறுதா சயேவ தீப நாசாய கிருஷே கஷாஸ்தி கௌரவம்னு ஒரு சுபாஷித ஸ்லோகம் சொல்றது உண்டு சாதாரணமாக இருந்த விளக்கு சின்ன சுடராக இருந்ததுன்னா காத்து அணைச்சுடும் பெரிய காட்டை எரிக்கிற போது காத்து நெருப்புக்கு நண்பன் ஆகிடுறது சிறிய ஜுவாலையா இருக்கிற போது காற்று நெருப்புக்கு பகைவனாயிடுறது அதுதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்த இடத்துல காற்று வந்து விஷய சுக இச்சை உலகத்தில் அங்கே போகணும் இங்கே போனோம் அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருந்ததுன்னா எப்படி தியானம் பண்ண முடியும் அது மாத்திரம் இல்லை மறந்தும் போயிடும் எப்படி காற்று விளக்க அணைச்சி விட்றதோ அது மாதிரி அதனால் வைராகியங்கிற அந்த கண்ணாடி கூடு இருக்கணும் விஷய சுக வாசனைகளில் போய் மயங்கிடக்கூடாது அப்போ தான் இந்த தியானம் சரியாக நடக்கும் பின்னாலேயே பகவான் சொல்ல போறார் வைராக்கியமும் அபியாசமும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய